அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளொற்று உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றிக் கண் சாய்பவர் கள்ளை விரும்பி உண்டு கண் செருகி மயங்குகிறவரைக் கண்டு அவர் கள்ளுண்ட நிலையை அறிந்து உள்ளூர் மக்கள் எக்காலத்தும் இகழ்ந்து பரிகசிப்பார்கள் கேலி செய்வார்கள் ஈன்றாலும் சான்றோருமே அன்றி பெற்ற தாயும் பெரியோர்கள் மட்டும் அல்லாமல் ஊரிலுள்ள பொதுமக்களும் கள் குடிப்பவனை இகழ்ந்து பேசுவார்கள் ஒருவன் கள் உண்டதை சொல்லாமலே அறிவதற்கு கண் சாய்தல் என்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்வமும் சிறப்பும் கண்டு புகழ்ந்து பாராட்ட வேண்டிய பொதுமக்களும் கள்ளுண்டவனை இகழ்ந்து நகையாடுவர் என்பது கருத்து உள் ஒற்றி என்றதால் கள்ளுண்டவர் செயலை மனத்தில் இழிவாக நினைந்து மறைத்து பரிகாசம் செய்வர் என்பது குறிப்பால் உணர்த்தப்பட்டது விநாயக புராணத்திலே இவ்வாறு ஒரு பாடல் இருக்கிறது அறிவை அழிக்கும் செயல் அழியா மானந்தனை அழிக்கும் செரியும் அறிஞர் மதியாத சிறுமை விளைக்கும் ஈன்றாலும் முறியும் வெறுப்பு மிக விளைக்கும் முனிவு விளைக்கும் பகை அஞ்சா குறிகள் விளைக்கும் நகை விளைக்கும் கொள்ளேல் கள்ளுண்டலை மைந்தா இவ்வாறு ஓர் அரசன் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லுவதாக இருக்கிறது கள் குடிப்பது அறிவை கெடுத்து ஆண்மையை ஒழித்து மானத்தை அழித்து அறிஞர் மதிக்காத தன்மையை கொடுத்து பெற்ற தாயும் வெறுக்கும் நிலைக்கு தள்ளி பிறரது கோபத்திற்கு ஆளாகச் செய்து பகைவரும் அஞ்சாமல் நகைக்கின்ற அதாவது சிரிக்கின்ற சிறுமையை கொடுக்கும் பதவரை பார்ப்போம் கள் மறைந்திருந்து கள்ளை பருகி கண் சாய்பவர் அறிவு சோர்ந்து மயங்கி கிடப்பவர் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் உள்ளொற்றி உள்ளே நிகழ்பவற்றை ஆராயும் உள்ளூர் உள்ளூரில் வசிப்பவர்களால் நகப்படுவர் எள்ளி நகையாடப்படுவர் மறைந்திருந்து கள்ளை பருகி அக்களிப்பால் அறிவு சோர்ந்து மயங்கிக் கிடப்பவர் எப்பொழுதும் உள்ளே நிகழ்பவற்றை ஆராயும் உள்ளூரில் வசிப்பவர்களால் எள்ளி நகையாடப்படுவர் உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள் ஒற்றிக் கண் சாய்பவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்